ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்திற்கு நாம் முக்கியமாக உபயோகப்படுத்தக்கூடிய திலத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்துன்னு வரோம் திலம் இல்லாமல் எந்த ஒரு பிதர் நாம் செய்கிறதில்லை அந்த அளவுக்கு பித்தக்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியதில் முக்கியமான வஸ்துவாக இந்த திலம் இருக்குது அந்த திலம் எப்படி ஆவிர் பவிச்சது திலம் ஏன் பித்திருக்கர்மாக்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு சரித்திரம் நமக்கு காட்டுறது தக்ஷயஜம்னு ஒரு சரித்திரம் பிரசித்தமான சரித்திரம் தான் இது தக்ஷயஜ பிரகரணத்தில் இந்த திலத்தினுடைய ஆவிர்வாவம் சொல்லப்பட்டிருக்கு அந்த தக்ஷயஜங்கிறது அநேக புராணங்கள்லே விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தக்ஷயஜ பிரகரணம் எப்படி ஆரம்பமாகுறதுன்னா மனுவுக்கும் சதரூபாவுக்கும் மூன்று கன்னிக்கைகள் பிறக்கிறா ஆக்கூத்திகி தேவகூத்திகி பிரசூத்திகின்னு அந்த மூன்று கன்னிக்கைகளுக்கு பேர் அதில் ஆக்கூத்திங்கிற கன்னிகையை ருச்சிங்கிறவருக்கு கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறார் தேவகூதிங்கிற கன்னிகையை கர்தமருக்கு விவாகம் பண்ணி வைக்கிறார் பிரசூதிங்கிற கன்னிகையை தக்ஷனுக்கு கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறார் அப்படி மூன்று கன்னிக்கைகளுக்கும் விவாகம் பண்ணி வைக்கிற அந்த மூன்று கன்னிக்கைகளுக்கும் குழந்தைகள் பிறக்கிறது அதில் தக்ஷனுக்கும் பிரசூதிக்கும் முதல்ல பதினாறு கன்னிக்கைகள் பிறக்கிறது பதினாறு பொண்ணுகள் பிறக்கிறது அந்த பதினாறு பொண்ணுகளுக்கும் தக்ஷன் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இந்த கல்யாண வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் த்ரயோதாதா தர்மாயா தர்மத்து தர்மனுக்கு பதிமூன்று கன்னிக்கைகளை கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறேன் அந்த பதிமூன்று கன்னிக்கைகளுக்கு பேர் ஸ்ரத்தா மைத்ரி தயா சாந்திஹி துஷ்டிஹி புஷ்டிஹி கிரியா உன்னதிகி புத்திகி மேதா திதிக்ஷா ஹ்ரீஹி மூர்த்திஹி அப்படின்னு அந்த 13 பதிமூன்று பேர் பெயர் பிறகு பதினாலாவது கன்னிக்கையான ஸ்வாகாவை அக்னிக்கு கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறார் அதற்கப்பறம் ஸ்வதாங்கிற கன்னிகையை பித்ருலோகத்தில் உள்ள ஒரு வரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் தாக்ஷாயணின்னு பதினாறாவது கன்னிகை தாக்ஷாயணியை பரமேஸ்வரனுக்கு கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறான் இந்த வரனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலாம்னு தக்ஷனுக்கு சொல்வது பிரம்மா பிரம்மா சொல்லி அப்படி கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறான் தக்ஷன் தக்ஷன் சோமயாகம் பண்ணுறத்துக்கு அதிகாரம் உள்ளவன் அவ்வப்பொழுது யாகங்கள் பண்ணுறது அப்படி பண்ணிட்டு வர ஒரு சமயம் விஸ்வசிருஷ்டின்னு ஒரு யாகம் புரா விஸ்வசா சத்ரே சமேதாக பரமர்ஷய ததாமரகணா சர்வே சாணுகாஹா முனயோக்னஜா விஸ்வசிருஷ்டங்கிற யாகத்தை சத்ரயாகம் அது சத்திரயாகம்னா ரொம்ப வருஷங்கள் செய்யக்கூடிய யாகம் அந்த யாகம் ஆரம்பித்து தக்ஷன் பண்ணுறான் அதுக்கு தேவதைகள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் அப்சரசுகள் பித்ருக்கள் மகரிஷிகள் எல்லோரும் கூடியிருக்கா அங்கே மாப்பிள்ளையர்கள் பொண்ணு எல்லோரும் வந்திருக்கா அதில் பரமேஸ்வரனும் அந்த யாகத்திற்கு வந்திருக்க அப்படி எல்லாரையும் வச்சுண்டு அந்த யாகத்தை ஆரம்பித்து பண்ணுறான் தக்ஷன் அப்படி யாக சங்கல்பம் ஆகி யாகசாலா யாக சங்கல்பம் பண்ணிண்டு யாகோபகரணே சக யாக தேசம் கத்வா அப்படின்னு ஆபஸ்தம்பர் காட்டுறார் சங்கல்பம் பண்ணிட்டு ரித்விக் வரணம்னு இன்ன இன்ன காரியங்களுக்கு இன்ன இன்னார்ன்னு நியமித்து அவர்களுக்கு சத்காரங்களெலாம் பண்ணிவிட்டு அவர்கள் அத்தனை பேரோடு கூட அந்த யாகம் பண்ணக்கூடிய யஜமானன் யாகசாலக்குள்ளே நுழையணும் மந்திரம் சொல்லிட்டு அப்போது யாகத்துக்கு தேவையான முக்கியமான வஸ்துக்களை எடுத்துகிட்டு பதினாலு வஸ்துக்களை முக்கியமாக எடுத்துக்கணும் அதுக்கு யாகோபகரணம்னு பேர் அந்த வஸ்துக்களை எடுத்துட்டு யாகசாலா பிரவேசம் பண்ணுறான் தக்ஷன் பத்திரியோடு கூட அப்படி பண்ணுற பொழுது அங்கே வந்திருக்கிற தேவதைகள் மகரிஷிகள் அத்தனை பேருமா எதிர்கொண்டு அழைக்கிறா தக்ஷனை வரவேற்கிறா யாகசாலைக்கு அப்படி சந்தோஷமாக யாகசாலைக்குள்ளே நுழைறான் தக்ஷன் எல்லோரும் எழுந்து வரவேற்கிற அதே சமயம் பரமேஸ்வரன் உங்கள் உட்காண்டிருக்கார் அவர் இந்த லோக ஞானத்திலேயே இல்லைவர் அந்தர்தியானமாக இருக்கார் அவர் கண்ணமோடுண்டு ஆத்மானுபவ ஆத்மானுபவத்தோடு இருக்கார்வர் ஆகினாலே அவருக்கு இந்த இங்கே வெளியில் என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியல அப்படி எல்லோருமாக எதிர்கொண்டு அழைக்க உள்ளவர்கக்ஷனுக்கு எல்லோரையும் பார்த்து சந்தோஷமாக வந்துட்டுருக்கிற பொழுது எழுத்தாப்புல உட்காந்துருக்கிற பரமேஸ்வரன் கண்டலைப்பட்ட தக்ஷனுக்கு நாம் இவ்வளோ பெரிய யாகத்தை பண்ணி ஆரம்பித்து இந்த பிரவேசம்னு உள்ளே வரோம் இந்திரன் முதற் எல்லோரும் எழுந்து வரவேற்கிற பொழுது இவர் மட்டும் உட்காந்துக்கிட்டே ரொம்ப கோபம் வந்துடுத்து தக்ஷனுக்கு கோபம் வந்து யாகசாலக்குள்ளே வந்துட்டும் யாகசாலக்குள்ளே வந்துட்டு சில ஹோமங்கள்லாம் பண்ணணும் பண்ணின பிறகு திரவிய நிர்தேசம்னு ஒன்று உண்டு சோம யாகத்தில் இந்த யாகத்துக்குன்னு பணத்தை எடுத்து வச்சுட்டு அந்த பணத்தை பிரிக்கணும் யாகத்துக்கு தேவையான வஸ்துக்களுக்குன்னு கொஞ்சம் பிரிக்கணும் அங்க வந்திருக்கிற ரித்விக்குகளுக்கு சம்பாவனைன்னு கொஞ்சம் பிரிக்கணும் பாக்கிய போஜனத்துக்குன்னு பிரிக்கணும் அப்படி திரவிய நிர்தேஷம்னு பேர் இதுதான் நாம் இங்கிலீஷில் பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம் அதை எஜமானன் அங்கே வந்து சொல்லணும் அது பிரிக்கு சொல்ல போகிறார் தக்ஷன் அந்த சமயத்தில் அவர் உள்ள வந்து அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி திரவிய நிர்தேசம் வரைக்கும் வந்தாச்சு அப்போவும் பரமேஸ்வரன் கண்ணை துறக்கவே இல்லை அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து தக்ஷனுக்கு அந்த திரவிய நிர்தேசத்துக்கு முன்னாடியே தக்ஷன் பேச ஆரம்பித்தான் ரொம்ப கோபம் வந்துடுத்து என்ன பேசினான்னா நீங்கள் எல்லோரும் இந்த யாகத்தை நல்ல முறையில் நடத்தி தரணும்னு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் யாகசாலுக்குள்ளே வர்ற பொழுது எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்கிற பொழுது இவன் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை சதசஸ்பதிபிர்தக்ஷா பகவான் சாது சத்கிருதா எல்லோரும் வரணும் வரணும்னு வரவேற்கிற பொழுது இவர் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை கண்ணையே திறந்து பார்க்கல அது எவ்வளவு பெரிய குறைவு அப்படி இருக்கலாமோ அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வந்து கொடுத்தும் தக்ஷனுக்கு உடனே கோபத்துக்கு ஆரம்பிச்சுட்டான் அந்த சதசிலையே மேற்கொண்டு என்ன பேசினான்ங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்